ீிாமூர் சுந்திரம்ைபாயம் சூத்திருத்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கச்சா நி ஸ்ரீதத்தம் ஹியதூத்தீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரூன் சனோஸ்மி மாதேவ் சாாா் மேவிரவிமே யம் மமதேவ நமோ விதையயோ வம்ச ருஷிபியோ மஹோ நமோ குரு சர்ோப்பலவரோவாஹமஸ்மி ஓ சகன சகநுநூ சீரியங்கரவா ओन्दमो भगवते ओन्दमो भगवते वैवस्वताय ஓம் ஓம் நமோஸ்வாய்விதாச்சாரிய Secha, थी थी मुदल मुदल वल्ली मुदल मंत्र நச்சிகேதே सर्ववेदसं முதல்வல்லி முதல்மன் नचिकेता नाम புத்த ஆச உஷனுஹவைஜ்வசம் ததௌ தச்சிக்கேத்து உபனிஷத் அப்படிங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் சாந்திபாடத்துக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் இப்போ நேர உபனிஷத்தினுடைய மந்திரங்களுக்குள்ளே நாம் என்டர் பண்ணுறோம் நுழையிறோம் இந்த முதல் வள்ளி இருபத்தொம்போது மந்திரங்களே உடையதாக இருக்கு இந்த வள்ளி முழுவதுமே குரு சிஷியனை அறிமுகப்படுத்துகிற அத்தியாயமாக இருக்கு வல்லியாக இருக்கு பகுதியாக இருக்கு சிஷ்யனுடைய தகுதி குருவினுடைய யோக்கியத்தை ரெண்டுமே இதன் மூலம் உபதேசிக்கப்படுகிறது சிஷ்யனுடைய குவாலிஃபிகேஷன் குருவினுடைய குவாலிஃபிகேஷன் ஆக குரு சிஷிய யோக்கியதா குருவுக்கும் சிஷியனுக்கும் இருக்கக்கூடிய தகுதி யோக்கியத்தையை நன்றாக உபதேசிக்கிறது அது மாத்திரமல்ல உத்தமமான பிரம்ம வித்தியை அப் பிறன் குரு சிஷ்ய ரூபமாகத்தாம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உண்மையும் இதன் மூலம் சொல்லி கொடுக்கப்படுகிறது ஆக எளிமையாக நாம் கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் சிஷ்யன் குருவிடம் கேட்டு குரு உபதேசிப்பது போல் சொன்னால்தான் அந்த வித்தியானது நன்றாக விளங்கும் எனவே குரு சிஷியர்களுடைய அவசியம் சொல்லப்படுகிறது அது மாத்திரமில்லை இந்த பிரம்ம மகிமை சொல்லப்படுகிறது இப்பேற்பட்ட சிஷ்யன் இப்பேற்பட்ட குருவினிடமிருந்து இப்பேற்பட்ட வித்யையை அடைந்தான் என்று சொல்லுவதன் மூலம் இந்த பிரம்ம மகிமை சொல்லப்படுகிறது ஆக சிஷ்ய யோக்கியதா குரு யோக்கியதா குரு சிஷ்ய உபதேச குரு சிஷ்யர்களுடைய அவசியம் இப்படி புரிஞ்சுக்கணும் குரு சிஷியர்களுடைய அவசியம் குருமுகமாக படிக்க வேண்டியதன் அவசியம் சுருக்கமாக சொன்னால் குருமுகமாக படிக்க வேண்டியதனுடைய அவசியம் குரு சிஷியர்களுடைய தகுதி அது மட்டுமல்ல இந்த பிரம்ம பெருமை இத்தனையும் இந்த முதல் பகுதியில் வருகிறது ஆக இந்த இருபத்தொம்பது மந்திரங்கள் இந்த விஷயங்களை உடையதாக இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளணும் சொல்லப்போனால் இந்த உபனிஷத்து கட்டோபனிஷத்தினுடைய இன்ட்ரடக்ஷன் செக்ஷனாகவே இது இருக்கு முக உரை பகுதியாகவே இந்த இருபத்தி ஒன்பது மந்திரங்கள் அமைந்திருக்கின்றன இதில் பல விஷயங்கள் சொல்லப்பட இருக்கிறது சொல்லப்போனால் அந்த சிஷ்யனுடைய தகுதியை மிக விசேஷமாக பேசப்போகிறது குருவானவர் சிஷ்யனுடைய தகுதியை எவ்வளவெல்லாம் சி ஆராய்ச்சி பண்ண வேண்டும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்கிற கருத்தும் இங்கே நன்றாக சொல்லப்படுகிறது இப்போ நம்ம முதல் மந்திரம் படிச்சுருக்கோம் இது ஒரு கதை பகுதி கதையினுடைய தாத்பரியம் குரு சிஷியர்களை அறிமுகப்படுத்துறது இந்த கதையின் மூலமாகவே சிஷ்யனுடைய யோக்கியத்தை நன்றாக உபதேசிக்கப்படுகிறது இந்த மந்திரம் என்ன சொல்கிறது ஹவை ஹவைன்னா முன்னொரு சமயம் முன்னொரு சமயம் விற்தார்த்த ஸ்மரணார்த்தவ் அப்படிங்கிறார் சங்கராச்சாரியர் ஹவை ஹை அப்படின்னா நம்ம ஆரம்பிக்கிறோம் ஒரு ஊரில் ஆரம்பிக்கிறோம் இல்லையா அதாவது வந்து என்ன என்ன சொல்கிறது அப்படின்னு எழுப்போம் இல்லையா அது உபனிஷத்து இந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறது ஹவை ஒன்ஸ் அப் ஆன் ஏ டைம் முன்னொரு ஒரு காலத்தில் அப்படின்னு ஆரம்பிக்கிறது ஜசிரவச உஷன் சர்வேத தவனு உத்தருந்தர் வாஜசிரவச நவ வாஜ்வாஜ்வாஜ்வாஜ நஷ்ண்ண அண்ணம்வன் கீ அன்னதானம் பண்ணி அதனால் கீர்த்தி அடைஞ்சவர் நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டு போட்டு அதனால் பிரசித்தம் அடைஞ்சவர் அன்னதான சிவன் சொல்கிறார்கள் இல்லையா அது மாதிரி வாஜஸ்ரவஸுன்னா அன்னதானத்தினால புகழடைந்தவர் உலக மக்களுக்கு உணவை வழங்கி அதனால் பெரும் புகழ் அடைந்தவர் வாஜஸ்ரவஹா வாஜகான்னா அன்னம் வாஜஷ்டமேனு தான் எதுதான் ஆரம்பிக்கிறது சாப்பாடு வேணும்னு தான் தொடங்குறது ஆஹா வாஜகா ஸ்ரவஹா ஸ்ரவஹான கீர்த்தி கீர்த்தி அந்த வாஜஸ்ரவஸுக்கு ஏற்கனவே அன்னதானம் பண்ணி கீர்த்தி இருக்குது புகழ் இருக்குது இதன் மூலம் இந்த சிஷ்யனுடைய அப்பா எவ்வளவு கல்ச்சர்டு பர்சன் சொல்கிறது சிஷ்யன் நச்சிகேதஸ் வரப்புறான் அந்த நச்சிகேதஸோட அப்பாவே ரொம்ப தகுதி உள்ளவர் அப்பா வேதத்தில் வந்து ஒரு பெரிய வேத பண்டித்தரவர் நிறைய யாகங்கள்லாம் பண்ணியிருக்கார் அவர் அவர் ஒரு யாகம் பண்ணார் எத்தனையோ யாகங்கள்லாம் பண்ணியிருக்கார் ஒரு யாகம் பண்ணினார் அந்த யாகத்துக்கு பேர் விஸ்வஜித் யாகம்னு பேர் அந்த விஸ்வஜித் யாகத்தில் ஒரு ஒன்றும் சாம கையில் ஒன்றும் வச்சுக்க விடாது கொடுத்துடணும் தானம் பண்ணிடணும் யாகத்தில் ஒன்றுமே இருக்குது இது பற்றி இந்த விஸ்வஜித் யாக ரகு பண்ணினான் அப்படின்னு காளித ரகுவம்சத்தில் வருகிறது இந்த கௌத்ஸர் அப்படின்னு ஒரு ஒருத்தர் ஒரு ரிஷி புத்தர் அவர் போகிறார் அவன் விஸ்வஜித் யாகம் பண்ணி ஒன்றுமே இல்லை வெறும் மண் பாத்திரத்தில் இவருக்கு பாத பூஜை பண்ணுறான் அப்போவே தெரிஞ்சு ஒரு இவன் வந்திருக்கான் இவன் பதினாலாயிரம் கோடி வராகன் வாங்கணும்னு வந்திருக்கான் இங்கே ராஜா வந்து இந்த மண்ணு பாத்திரத்தினால பாத பூஜை பண்ணுற போதே இவர்கிட்ட என்னத்தை கேட்குறதுன்னு நினச்சான் அது பெரிய கதை அவனுக்காக வேண்டி குபேரன்கிட்ட போக குபேரன் வந்து அவருடைய மாளிகை கஜானாவை நிரப்ப அதை எடுத்து அவருக்கு கொடுத்தார் அப்படின்னு ஒரு கதை ரகு வம்சத்தில் இருக்குது முதலத்தோட பாடத்தில் ஆரம்பிக்கிற போதே அந்த திலீப சக்கரவர்த்தி கதையில் இது முதல்ல வரும் ரகுவோட அப்பா திலீபன் அதுக்கப்புறம் இந்த ரகுவனுடைய கதையில் இது வரும் எதுக்கு சொல்றேன் விஸ்வஜித் யாகத்துக்கு பேரு விஸ்வஜித் விஸ்வஜித்னா உலகத்தை ஜெயிக்கிறதுன்னு அர்த்தம் உலகத்தை எப்படி ஜெயிக்கிறதுனா எல்லாத்தையும் கொடுத்தா உலகத்தை ஜெயிக்கலாம் எப்படி பாருங்க எல்லாத்தையும் வச்சுண்டா உலகத்தை ஜெயிக்கலாம் நம்ம நினைக்கிறோம் எல்லாத்தையும் கொடுத்தா உலகத்தை ஜெயிக்கலாம் வழங்குவதால் வெல்லலாம் என்கிற கருத்து விஸ்வஜித்துல இருக்கு இந்த லோகத்துல எல்லாத்தையும் கொடுத்தா அந்த லோகத்தை ஜெயிக்கலாம் இகலோகத்துல எல்லாத்தையும் நம்ம பொருள் எல்லாம் கொடுத்தா பரலோகத்தை நம்ம அடையலாம் அப்படி அந்த கருத்துல சொல்றது சர்வவேதசம் ததௌ விஸ்வஜித்து நேரம் இல்லை அது வந்து நம்ம அனுமானம் பண்றோம் சர்வவேதசம் ததௌ சர்வவேதசம்னா தனக்கு என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்கோ தானம் பண்ார் சர்வ வேதசம் சர்வஸ்வம் என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் எதுக்காக கொடுத்தார் அப்படின்னா உஷன்னு ததௌ உஷன்னு சொன்னா காமயமான உயர்ந்த நன்மையை முன்னிட்டு தாழ்ந்த பொருளை கொடுத்தார் இதெல்லாம் எதுக்கு கொடுத்தார்ன்னா உஷன்னு உஷன்னுன்னா காமயமானஹா பலனை விரும்பின்னு அர்த்தம் என்ன பலனை விரும்பி மேலான பலனை விரும்பி உயர்ந்த பலனை விரும்பி கொடுத்தார் இந்த தானம் கொடுத்தா நமக்கு திரும்ப பெரிசா கிடைக்குமா ஆனால் நம்மளாக அனுபவிச்சா அது கிடைக்காதான் அதாவது பணத்துக்கு மூணு கெத்தி சொல்லுகிறார்கள் ஒன்று தானம் பண்ணுறது உத்தமம் ரெண்டாவது நம்மளே அனுபவிக்கிறது ரெண்டாவது நம்மளே அனுபவித்தா இகலோக பலம் தானம் பண்ணினா பரலோக பலம் லைஃப்பில் பின்னால் அது நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும் யாராக ஒருத்தன் நமக்காக பேங்குக்கு போய்ட்டு வருவான் வயசான காலத்தில் நம்மளால் பேங்குக்கு போக முடியாது பால் வாங்க போக முடியாது காய்கறி வாங்க போக முடியாது ஃபுல்லாக அமெரிக்காவில் இருப்பான் பணம் வேணாம் கொடுக்குறேம்பா ஒன்று ஹெல்ப்புக்கு யாரும் வரமாட்டா யாரோ ஒருத்தர் நமக்கு கிடைப்பார் எல்லாம் நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் பரலோக்கம்னா என்ன ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அதுதான் நம்ம அர்த்தம் பரலோக்கம்னா செத்து போன பிறகு ஜீவனுக்கு பரலோகம் கிடைக்கும் சரீரம் வேறு கிடைக்கும் அங்கே தேவனாக இருக்கலாம் அக்னியாக இருக்கலாம் இந்திரனாக இருக்கலாங்கிற கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் வயசான காலத்தில் நம்ம முதல் நல்லா இருக்கிற காலத்திலே தானம் பண்ணி பழகிட்டோம்னா நமக்கு வயசான போது நமக்கு யாராவது ஒருத்தன் வந்து சேருவான் அதுதான் அதிருஷ்டம் நம்ம புள்ள வரமாட்டானோ புள்ள வராட்டாலும் பொண்ணோ யாரும் வரலன்னா கூட யாரோ ஒருத்தர் நமக்கு பக்கத்தில் இருக்கிறோம் புள்ள மாதிரி பையன் மாதிரி பொண்ணு மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் எப்படின்னா பண்ணி பாருங்க தெரியும் அஹ பரலோக பலம் காமயமானஹா உஷன் உஷன்னுன்னா பலனை விரும்பி என்ன பலனை விரும்பி பின்னால் நல்லா இருக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கொடுத்தா பகவான் நம்மளை கவனிச்சுப்பார் ஆஹ அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கே நீலகண்ட தீட்சிதர் ஸ்லோகம் சன்னிதானம் அடிக்கடி கோட் பண்ணுவ நல்ல ஸ்லோகம் அது மிருதோப்பியர்த்தம் நமோக்ஷியாமி பத்வ்வா நேஷியமி மூர்னி இதுச்சேத் சுதா புதி பாத்திரே தேயம் அசங்கிதம் நீலகண்ட தீட்சிதர்ஷன ஸ்லோகம் இது என்னதுன்னா மிருப்பி அர்த்தம் ந மோக்ியாமி செத்து போனாலும் நான் ஏன் சொத்தை விடமாட்டேன் மிருத்தி அர்த்தம் நோக்ியாமி யாரோ ஒருத்தான் செத்து போன உடனே ஒய்ஃபுட்ட சாகிறதுக்கு முன்னாடி சொன்னான் நான் செத்து போனால் என் சொத்தாத்தினி என்னோட சேர்த்து புதைச்சு விடணும்னு நானும் அதுக்கு வந்து இது பெரிய கதை ரொம்ப நேரலாம் இருக்கப்படாது அது என்ன பண்ணால் ஒய்ஃப் வந்து அந்த வந்து சவப்பட்டியில் வைக்கிறத ஏன்னா அந்த பீட்டர் பீட்டரோட ஒய்ஃபை என்னோ பேர் வச்சுக்கோங்களேன் அவன் என்ன பண்ணான் புதைக்கிற போது ஒரு டப்பாவை வச்சாள் கேட்டான் பக்கத்தில் இருக்க என்னதுன்னா சொன்னால் போகிற போது எல்லா ப்ராப்பர்ட்டியும் என் உடம்போடு சேர்த்து வைக்கணும்னு சொன்னான் வச்சுட்டேன்னு ஏன்னா அவன் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கு நீ எந்த இத்திரூண்டுக்கு டப்பாக வைக்கிறேன்னு அதில் செக் எழுதி வச்சுருக்கேன் அங்கே போய் அவன் மாற்றிக்கிட்டோம் அது மாதிரி மிருதோப்பி அர்த்தம் நம்ம ஓக்ஷியாமி செத்து பணத்தை விட மாட்டேன் பத்வான் மூர்தனி தலையில் கட்டிண்டு தான் போவேன் சொத்தை இதிச்சேத் சுதடா புத்தி அப்படி உனக்கு திருடமான எண்ணம் இருக்குமே என்ன பண்றதுன்னா ஸ்ரத்தஜா தேயம் அஸ்ரத்தஜா தேயம் ஸ்ரீயா தேயம் ஹிரியா தேயம் தியா தேயம் சம்விதா தேயம் உபனிஷத்து எத்தனை தடவை சொல்றது பார்க்கயா தேயம் அஸ்ரத்தயா தேயம் அஸ்ர்தயாபி தேயம் நர் வித்யாரண்ய சுவாமி அஸ்ர்த அஸ்ரத்தையோட கொடுக்கப்படாதுன்னு அர்த்தம் இல்லாட்டி அஸ்ரத்தையாப்பி தேயம்னு அஸ்ரத்தையா அதேயம்னு ஒரு மீனிங் அஸ்ரத்தையாபி தேயம்னு இன்னொரு மீனிங் தானம் பண்ணு அப்படி தானம் பண்ணினால் என்ன ஆகும்னா வழங்குவதெல்லாம் வரும் அனுபவிப்பதெல்லாம் கழிந்து விடும் இது சேத் சுதுருடா புத்தி பாத்திரே தேயம் அசங்கிதம் நல்ல தகுதி உள்ளவனுக்கு அதை கொடுத்துட்டியானா அது உன் பின்னால் வரும் இங்கே எப்படி ஒரு டிடி எடுத்து க ஏதோ ஒரு கையில் வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க வேறு எங்கேயா போய் அதை மாற்றிக்கிறோம் இல்லையா அது மாதிரி தான் ஆக விஸ்வஜித் யாகம் பண்ணினார் யாரு வாஜஸ்ரவஸ் இதன் மூலம் சிஷ்யனுடைய அப்பா பெரிய யாகங்கள்லாம் பண்ணினவர் உத்தமோத்தமமான தர்மிஷ்டர் அப்படின்னு தெரிகிறது ஆக சிஷியனுடைய அப்பா அவருடைய யோக்கியதை சொல்லப்படுகிறது வாஜஸ்ரவசா சர்வவேதசம் ததவ் உஷன்னு ததவ் எனக்கு இதை கொடுத்தா எனக்கு பகவான் இதைவிட உத்தமமானதை கொடுப்பார் நான் இந்த தனத்தை கொடுத்தா சந்தோஷமாக கொடுத்தா எனக்கு பகவான் இந்த பலனை கொடுப்பார் அப்படின்னு அந்த நம்பிக்கையோட ஸ்ரத்தையோட தானம் பண்ணுறார் ஒன்றும் மிச்சம் வச்சுக்காமல் எல்லாத்தையும் கொடுக்குறார் இது ஃபஸ்ட்டு லைன் தஸ்ய அவருக்கு நச்சிகேதா நாம புத்திர ஆச நச்சிகேதன் என்கிற பெயரை உடைய புத்திரன் இருந்தான் பையன் இருந்தான் கதை ஆக நச்சிகேதனுடைய அப்பாவோடய பெருமையை சொல்கிறதன் மூலம் நச்சிகேதஸ் உத்தம குலோத்பன்ன குலோத்பன்ன வள்ளுவர் இதை பற்றி நிறைய சொல்கிறார் திருக்குறளில் குடியல் அப்படின்னு குலத்தை பற்றி நல்லா சொல்கிறார் திருக்குறளில் இருக்குது குடிமை அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்குது படித்து பாருங்கள் தெரியும் ஆக நச்சிக்கேத ஒரு பையன் இருந்தான் அவ்வளோதான் இந்த மந்திரத்தில் என்ன இருக்குது ஃபஸ்ட் லைனில் வாஜச்ரவஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறார் செகண்ட் லைனில் வாஜஸ்ரவசனுடைய புத்திரன் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறான் ஆக இந்த உபநிஷத்தில் நச்சிகேத சிஷியனாக போகிறான் சிஷ்யனாக போகிற நச்சிகேதனுடைய யோக்கியத்தை என்ன அவங்க அப்பா கல்ச்சர்டு பர்சன் இவனும் ஒரு கல்ச்சர்டு ஃபேமிலியில் பிறந்திருக்கான் பண்பட்ட குடும்பத்தில் பிறந்திருக்கிறான் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு நாளில் பண்பாடு வராது பண்பாடுங்கிறது பரம்பரை பரம்பரையாக பழக்கணும் அந்த ஜீன்லேயே வரணும் கல்ச்சர்டு பர்சன் அதுதான் இங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறது அடுத்த மந்திரம் இனி நச்சிகேதை பற்றி சொல்ல போகிறது தகும்ஹ குமாரகம் சந்தம் தட்சிணாசு நீயமானசுத்தாவிவேஷ சோமன்ய தகும்ஹ குமாரும் சந்தம் தட்சிணாசு நீசு ஸ்ரீவேஷம ஆதிசங்கரர் இன்னும் ஒருபடி மேலே போறார் இந்த வாஜஸ்ரவஸுங்கிறது நச்சிகேதஸோட அப்பாவோடய அப்பா வாஜஸ்ரவஹா அவருடைய புத்திரன் வாஜஸ்ரவஸுங்கிறார் அதை சொல்லலை கவனித்த உடனே தான் தெரியுது அதாவது நச்சுக்கேதஸோட தாத்தாவே அன்னதானம் பண்ணி புகழடைஞ்சவர் அவருடைய புத்திரன்தான் நச்சுகேதஸோட அப்பா ஆகையினால இவங்க தாத்தாவும் பெரிய எஜ யாகங்கள்லாம் பண்ணினவர் அப்பாவும் யாகம் பண்ணுறார் இப்பேற்பட்டவருடைய பிள்ளை ஆக நீங்கள் அப்பா எடுத்துட்டாலும் சரி தாத்தா எடுத்துட்டாலும் சரி அதாவது அப்பாவை சொல்கிறத விட இன்னும் ஒரு படி மேலேயே போகிறார் இவங்க தாத்தா அன்னதானம் பண்ணி புகழடைஞ்சவர் சொல்லிக்கிறோம் இல்லையா எங்கள் தாத்தா வந்து பெரிய தீட்சித்தர் அப்படின்னு சொல்லிக்கிறது நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோமே எங்கள் தாத்தா வந்து ஆறு சோம யாகம் பண்ணினார் ரெண்டு வாஜப்ப யாகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்லிக்கிறவாள் இருக்காங்களே ஆகையினால பரம்பரையில் வந்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் நச்சுக்கேதா நாம புத்திரஹாக்கில ஆச அந்த யாகம் பண்ற எஜமானனுக்கு நச்சுக்கே இருந்தான் அப்புறம் என்ன சொல்றார் குமாரகம் சந்தம் அவன் சிறுவனாக இருக்கும் பொழுது பிரதம வயசம் அப்படிங்கிறார் சங்கராச்சாரர் அதாவது போர்ஷன் அதாவது பத்து வயசுக்குள்ள இந்த குமாரங்கிற சப்தத்துக்கு ஆதிசங்கரர் ஒரு அர்த்தம் சொல்றார் அப்பிராப்த பிரஜன சக்திமான் குமாரஹா குழந்தையை உற்பத்தி பண்றதுக்கான சக்தி அவனுக்கு வரலை மாறஹா குமாரஹா அதாவது காமம் மனசில் வரத்துக்கு முன்னால் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறது உண்டு இல்லையா உபநயன சம்ஸ்காரத்துக்கே சொல்லுவோம் காமம் மனசில் வரத்துக்கு முன்னால் காயத்ரி புகுந்துடணும்னு ஒரு சம்பிரதாயம் மனசில் காமம் வர்றதுக்கு முன்னால் காயத்ரி போயிடணும் காயத்ரி மந்திரம் உள்ளே போயிடுச்சுன்னா காமம் கட்டுப்பாடாக இருக்கும் கண்ட்ரோல்டாக இருக்கும் ஆக குமாரம் குமாரம் மாரம்னா கு மாறக மாறகன காமக குன்னா என்னர்த்தம் காமம் வராத மா காமம் வெளிப்படாத வயசு காமம் மேலே வராத வயசு அதுதான் சொல்றார் அப்பிராப்த பிரஜன சக்தி குழந்தையை உண்டு பண்ணுறதுக்கான சக்தி அவன்கிட்ட தோன்றவில்லை அப்படி இருக்கும்போது அவன் சின்ன பையனாக இருக்கிறபோது இந்த யாகம் நடந்தது வச்சு கொள்ளைய ஒம்பது வயசுக்குள்ளதான் இருக்கும் அவனுக்கு அந்த வேத காலத்துல எல்லாம் வேத காலம்லாம் எப்போவுமே நல்ல வித்தியை இருக்கிற இடத்துல குழந்தைகள் ரொம்ப புத்திசாலியாக இருக்கும் அப்பா அம்மா சூழ்நிலை எங்கே பார்த்தாலும் நல்ல சாஸ்திர விஷயங்கள் இப்போ லௌக்கிக சாஸ்திரங்களாக இருந்தாலும் சரி வைதிக சாஸ்திரங்களாக சரி அந்த மாதிரி சூழ்நிலையில் வளரபோது குழந்தைங்கள்லாம் ரொம்ப கிராஸ்பிங் சீக்கிரம் எல்லாம் கிரகிச்சுக்கிற சக்தி அந்த வயசில் இருக்குது அதனால தான் இளமையில் கல்கிறோம் குழந்தைகளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிடும்னு நினைக்கே வேண்டாம் எவ்வளவு சொன்னாலும் அந்த குழந்தைகள் வயசில் அது வயசில் கிரகிக்கிற சக்தி நிறைய இருக்குது நம்ம சாஸ்திரமே சொல்கிறது உபநயனம் பண்ணுறதா இருந்தால் நல்ல புத்திசாலி குழந்தையாக இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சால் கர்ப்பத்திலேருந்து நாற்பத்தி மூணாவது மாதமே பூனல் போடலான்னு இருக்குது கர்ப்பத்திலேருந்து நாற்பத்தி மூணு கணக்கு பாட்டுங்கோ மூணு மூன்று வயதுக்குள்ளே போட்டு அது அவ் நமக்கு இது புத்திசாலியாக இருக்கான் ரொம்ப கிராஸ்பிங் கெப்பாசிட்டி நிறைய இருக்குண்ணா போடு சீக்கிரம் பூனலை சீக்கிரம் காயத்ரி உபதேசம் பண்ணு சொல்லி கொடு வேதத்தை அதனால் அவன் எவ்வளோ வேணாலும் அந்த நேரத்தில் வாங்கிக்க முடியும் காலியாக இருக்குது நிறைய ரொப்பலாம் அப்புறம் பரிசானால் நிறைய சௌரியமாக இருக்கும் அப்புறம் லௌகிக்க விஷயங்கள்லாம் உள்ளே போயி எடுத்துன்னா அப்புறம் நிரப்ப முடியாது எல்லாம் வச்சு என்ன பண்ணுறதுன்னா புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் மேலே மேலே வழிஞ்சி வழிஞ்சி விழுந்துட்டுருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு படிக்க முடியறதில்லை படித்தாலும் மனசில் நிற்கிறதில்லை ஆக தகுமாரகம் சந்தம் அவன் சின்ன பையனாக இருக்கிற போது அவன் சின்ன பையனாக இருந்தான்ங்கிறது காட்டுறது ஆக உத்தமமான குலத்தில் பிறந்தவன் சின்ன வயசு இதெல்லாம் தகுதி பாருங்க குமாரஹா குமாரஹா தட்சிணாசு நீயமானாசு அவர் எல்லாம் யாகத்தில் வந்து தட்சிணையெல்லாம் கொடுத்துன்னு இருக்கார் யாகசாலையில் நிறைய தட்சிண யாகசாலைக்கு உள்ளேயும் கொடுக்குறார் யாகசாலைக்கு வெளியிலையும் கொடுக்குறார் யாகசாலைக்கு உள்ளே கொடுத்தா அதுக்கு பேர் தட்சிணான்னு பேர் யாகசாலைக்கு வெளியில் கொடுத்தா தானம்னு பேர் பொதுவா பொதுவாக தானந்தான் எந்த தானம் கொடுத்தாலும் தக்ஷணம் இல்லாத தானம் கிடையாது கிடையாது யாகங்கள்ல ரொம்ப முக்கியமான தட்சிணை சுவர்ணம் தான் இன்னைக்கும் நிறைய தங்கம் தான் செலவாகும் சோமயாகமோ வாஜபாய் யாகமோ எந்த யாகம் பண்ணாலும் சரி இப்பவும் தங்கம் நிறைய வச்சுக்கணும் இந்த காலத்திலையும் சுவர்ணந்தான் நிறைய கொடுத்தாகணும் நடக்கிறது இப்பவும் யாகங்கள்லாம் நடக்கிறது சுவர்ணந்தான் நிறைய கொடுக்கணும் அந்தர்வேதி தக்ஷினா பகிர்வேதி தானம் அப்படின்னு ஒரு நியாயம் யாகசாலைக்கு உள்ளே கொடுத்தா அதுக்கு பேர் தக்ஷண யாகசாலைக்கு வெளியில் கொடுத்தா தானம்னு பேர் சிலதெல்லாம் உள்ள கொடுக்கணும் உள்ளே இருக்கிற ரித்விக்குகளுக்கு கொடுக்கணும் சிலதெல்லாம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் வெளியிலேயும் பாராயணம் நடக்கும் உள்ளேயும் பாராயணம் நடக்கும் இப்போ கும்பாபிஷேக இதிலெல்லாம் பார்க்கிறோமே அந்த மாதிரி யாகசாலையில் உள்ளேயும் பூஜைகள் பாராயணம் நடக்கும் வெளியிலேயும் பாராயணங்கள்லாம் நடக்கும் ஆக தட்சிணாசு நீயமானாசு தட்சிணையெல்லாம் கொடுக்கற போது பார்த்துட்டே இருக்கான் ஏகப்பட்ட தட்சிணைகள் கொடுக்குறார் அவர் நிறைய வஸ்திரங்கள் நிறைய தங்கம் என்னெல்லாம் உண்டோ சொத்தைலாம் கொடுக்குறார் பசு தானம் பண்ணுறார் தக்ஷிணாசு நீயமானாசு ஸ்ரத்தா விவேஷ இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா முதல்ல நல்லதெல்லாம் கொடுத்துட்டார் இவர் நல்ல ஐட்டமெல்லாம் வெரைட்டி எல்லாம் கொடுத்துட்டார் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஆகையினால என்ன ஆச்சுன்னா சில பசுமாடெல்லாம் உபயோகமே இல்லை ஏதோ பேருக்கு இருக்குது சாப்பிட்றது கூட சக்தி இல்லை அதையும் தானம் பண்ணுறார் அவர் இவனுக்கு அறகுறைஞானம் யாருக்கு சின்ன பையன்தானே இவன் ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்கிறதுல போய் இப்படி இப்படி கேள்விப்பட்டிருக்கான் சின்ன பையன் கொஞ்சம் கொஞ்சம் மீனிங்கும் தெரியுறது அவனுக்கு எல்லாத்தையும் தானம் பண்ணுறார் அவங்க அப்பா அப்புறம் கடைசியில் பார்த்தா தனக்கு பயன்படாத வஸ்துக்களையும் தானம் பண்ணுறார் எல்லாத்தையும் கொடுக்கணுங்கிறது தானம் பண்ணுறார் பண்ணுறபோது இவனுக்கு என்ன இருதுன்னா உபனிஷத்து ரொம்ப அழகாக சொல்கிறது ஸ்ரத்தா ஆவிவேஷ அவங்ககிட்ட ஸ்ரத்த புகுந்தது அப்படின்னா அர்த்தம் அவனுக்குள்ளே ஏற்கனவே அந்த சூழ்நிலையில் சாஸ்திர ஸ்ரத்தை இருக்குது அது வந்து ஆவேசம் பிடிச்ச மாதிரி வெளியில் வந்துதான் ஒரு வேகமாக வந்து இமோஷன் ஆகிட்டான் அப்பா வந்து மோசமான பசுக்களை எல்லாம் தானம் பண்ணுறாருங்கிற உடனே அவனுக்கு ஸ்ரத்த வந்தது இப்போ பாருங்க உத்தமமான குலத்தில் பிறந்தவன் நம்பர் ஒன் நம்பர் டூ சின்ன பையன் இளமை ரொம்ப கிராஸ்பிங் கெப்பாசிட்டி இருக்கிற டைம் நல்ல சின்ன வயசு நம்பர் த்ரீ அவனுக்கு நல்ல ஸ்ரத்தை இருக்கு। பெரியவங்க சொன்ன வார்த்தையில் பரிபூர்ண ஸ்ரத்தை இருக்கு। அந்த வயசுலேயே ஸ்ரத்தை வந்தால் தான் நிற்கும் வயசான பிறகு நிறைய லாஜிக்கல் கொஸ்டின்லாம் கேட்டுருப்பான் ஒன்றும் புரியாது இதுவும் புரியாது அதுவும் புரியாது உலகமும் புரியாது சாஸ்திரமும் புரியாது வாழ்க்கையெல்லாம் மிசரபுளாக இருக்கும் எதுலேயுமே ஒரு பிடிப்பே இருக்காது எதுலேயுமே ஒரு பிடிப்பில்லாத ஒரு வாழ்க்கையா போயிடும் ஆகையினால இவன் என்ன பண்றான்னா இவனுக்கு ஸ்ரத்த வெளிப்பட்டது அவனுக்குள்ள இருந்த ஸ்ரத்த அவன் வார்த்தையில வரப்போறது ஸ்ரத்த உள்ள இருக்குங்கிறது எப்படி தெரியும் நம்முடைய செயல்பாட்டுனாலையும் நம்முடைய பேச்சுனாலையும் தானே தெரியும் எனக்குள்ள ஸ்ரத்தை இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்ரத்தை எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது ஸ்ரத்தா பிரகடனம் ஸ்ரத்தை அன்பு எனக்கு அன்பு உங்கள் பேரில் இருக்குங்கிறத எப்படி வெளிப்படுத்துறது வாயால் நல்ல வார்த்தை சொல்கிறது என்ன சௌக்கியமாக இருக்கீங்களா அப்போ சுவாமியை நான் அன்பாக விசாரிக்கிறார் இல்லாட்டி ஒரு நல்ல பொருளை கொடுக்குறது இந்தாங்க இதை வச்சுக்கோங்க உங்களுக்கும் ஏதோ பிரியமெல்லாம் காட்டணும்னா என்ன சுவாமிக்கு ஒரு புஷ்பத்தை கொடுக்குறது ஒரு பழத்தை கொடுக்குறது ஆ எதாவது அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் நமக்குள்ள இருக்கிற ஸ்ரத்தைய நாம எக்ஸ்பிரஸ் பண்ணணும் எக்ஸ்பிரஸ் பண்ணினாத்தான் அதர் பர்சனுக்கு நமக்கு இருக்கிற ஸ்ரத்தை புரியும் அவருக்கும் அந்த மெச்சூரிட்டி இருந்தா தான் புரியும் இல்லை என்ன புரியாது இப்ப இவனுக்கு ஸ்ரத்த இருக்கு ஸ்ரத்த ஆஸ்திக்ய புத்திஹி ஸ்ரத்தைக்கு லட்சணம் என்ன தெரியுமோ ஸ்வர்க்கம் இருக்கு நரக்கம் இருக்கு புண்ணியம் இருக்கு பாபம் இருக்கு இருக்கு கடவுள் இருக்கிறார் இதெல்லாம் உண்மேன்னு யாரு பரிபூர்ணமா ஏத்துக்கிறானோ அவன்தான் ஸ்ரத்தாவான் வேதம் பிரமாணம் ரிஷிகளுடைய வாக்கியம் பிரமாணம் ரிஷிகள் பொய் சொல்லவில்லை மகான்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் அப்படிங்கிற உறுதியான எண்ணம் எனக்கு புரியலேன்னா புரியலேன்னு தான் சொல்லணுமே தவிர சாஸ்திரத்தை குறை சொல்லக்கூடாது ஐ டோன்ட் பிலீவ் அப்படின்னு சொல்லக்கூடாது ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் அது நான் சொல்லணும் எனக்கு வேதத்தில் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் ஐ டோன்ட் பிலீவ் ரீபர்த் ஐ டோன்ட் பிலீவ் இன் God இங்கிலீஷில் சொல்லணும் ஐ டோன்ட் பிலீவ் இன் சொர்கா அண்ட் நரக்கா இங்கேயே சொர்க்கம் இருக்கு நரகம் இருக்குது அது இன்னொரு கதை எல்லாம் இதிலெல்லாம் பிலீவே கிடையாது இது ஃபுல்லாக மெட்டீரியலிசம் ஐ பிலீவ் வேல்யூஸ் பட் ஐ டோன்ட் பிலீவ் தீஸ் திங்ஸுனா இல்லைங்கிறதுக்கு உனக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இந்த உலகத்தில் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ அம்சங்கள்லாம் இருக்குது சூக்மமான அம்சங்கள் பல திருக்கு புதுசு புதுசாக கண்டுபிடிச்சுட்டே இருக்கான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அது உண்மை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு ஆமாங்கிறோம் ஆகையினால் இந்த பிரபஞ்சம் ரொம்ப அதிசயமானது நம்ம சரீரத்தை விடவா ஒரு அதிசயத்தை பார்க்க முடியும் நம்ம திங்கிங்கே ஒரு அதிசயம்தான் ஆஸ்ரத்தா ஆவிவேஷ ஆஸ்திக்ய புத்தி சங்கராச்சாரியார் விவேக சூடாமணியில் லக்ஷணம் சொல்கிறார் ஸ்ரத்தக்கு ஷாஸ்திரிய குரு வாக்கிய சத்ய புத்தி அவதாரணா சாஸ்ரத்தா கதித்தா சத்வி எயா வஸ்தூபலே சாஸ்திரத்துக்கிட்டையும் சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்குற குருக்கிட்டையும் இவர்கள் பொய் சொல்லலை கடோபநிஷத்தில் சொல்லியிருக்கிறது எல்லாம் பொய் கிடையாது சொல்லப்போனால் இவன் ஜமதர்மராஜாவை பார்த்தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கலாம் வரப்போகிறது நம்ம நம்ம சின்ன புத்தியை வச்சுன்னு கொஸ்டின் பண்ணுவோம் ஆக அது இல்லை இது வந்து பொய்யாக இருக்க முடியாது நமக்கு புரியலைன்னாலும் பொய்னு சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை ஆனா, அப்படி நினைக்கிறவனுக்கு அது புரியும் எனக்கு புரியலை என்னாலும் நான் இதை பொய்யின்னு சொல்கிறதுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இல்லை நான் எப்படி சொல்ல முடியுதை போய் என்னோடய சின்ன புத்தியை வச்சுண்டு ஆகையினால இது உண்மையாகத்தான் இருக்கணும் ஆனால் நமக்கு புரியலை காலப்போக்கில் எனக்கு புரியுங்கிற அந்த நம்பிக்கை அதுக்கு பேர் தான் ஸ்ரத்தேனுக்கு அவனுக்கு சுபாவமாகவே இருக்குது அவனுக்கு அந்த பரம்பரையில் வந்திருக்கான் நச்சுக்கேதனால அவனுக்கு ஸ்ரத்தமாக இருக்குது ஆஹா ஸ்ரத்தா ஆவிவேஷ இது ஒன்று அடுத்தது சகா அமன்யத்தை அவன் திங்க் பண்ணான் இதுலேருந்து ஒன்று தெரிகிறது அவன் சுயமாக சிந்திக்கிற சக்தி உள்ளவன் எல்லாம் ஞான் வச்சுக்கணும் அதாவது செல்ஃப் திங்கிங் வேணும் இப்போ நான் பாட்டு பாடம் சொல்லிகிட்டுருக்கேன் நீங்கள் வந்து என் வார்த்தையை பொய்யுன்னு நினைக்கப்படாது அதே சமயம் புரியாமலையும் ஏற்றுக்கப்படாது யோசிக்கணும் அதனால தான் ஒரு சாஸ்திரத்தில் ஒரு ஸ்லோகமே இருக்குது அதாவது உங்களுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியை நான் காமிச்சேன்னா அந்த கண்ணாடியில் உங்கள் முகம் தெரியணும்னா உங்களுக்கு கண் இருக்கணும் உங்களுக்கு கண்ணு பார்வை இல்லைன்னு சொன்னால் நான் ஒரு கண்ணாடியை காமிச்சு உங்க முகத்தோட அழக பாருங்கோ அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் கண்கள் இல்லைன்னா கண்ணாடியை எப்படி பார்க்க முடியும் முடியாது அது மாதிரி செல்ஃப் திங்கிங் ஸ்வயமா சிந்திக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு சக்தி இல்லைன்னா அவனுக்கு பாடன்னு சொல்லி என்ன பிரயோஜனம் எஸ்ய நாஸ்தி ஸ்வயம் பிரஜா சாஸ்திரம் தஸ்ய கரோதி கிம் எவனுக்கு ஸ்வயம் பிரஜா இல்லையோ தச ஷாஸ்திரம் கிம் கரோதி அவனுக்கு சாஸ்திரத்தினாலே என்ன பிரயோஜனம் அதுக்கு தான் திருஷ்டாந்தம் லோச்சனாபியாம் விஹீனஸ் தர்ப்பணம் கிம் கரிஷியதி லோச்சனாபியாம் பார்வை இல்லாதவனுக்கு முன்னால் கண்ணாடியை கொண்டு போய் காமிச்சா என்ன பிரயோஜனம் அது மாதிரி நல்ல திங்க் பண்ணணும் சுயமாக சிந்திக்கணும் ஆனால் நம்ம சுய சிந்தனை எப்பொழுதும் தர்மமாக இருக்கணும் தாறு மாறெல்லாம் சிந்திக்கப்படாது சிந்திக்கிறதுனால என்ன பிரயோஜனம் தெரிஞ்சு சிந்தனை பண்ணணும் அதுக்கெல்லாம் அதுக்கு தான் தர்க்கசாஸ்திரமே இருக்குது ஹோல் தர்க்கசாஸ்திரம் ஹவு டு திங்க் சிந்திக்கிறது எப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறது தான் தர்க்கசாஸ்திரம் சிந்தனையை தீட்டுறது தான் தர்க்கசாஸ்திரம் அதுக்கு தான் இன்னொரு பேர் அதுக்கு பிரமாணசாஸ்திரம் நியாயசாஸ்திரம் நியாயசாஸ்திரம் பிரமாணசாஸ்திரம் தர்க்கசாஸ்திரம் எல்லாம் தர்க்க அப்படிங்கிற தாத்துவுக்கே ஊகே அப்படின்னு அர்த்தம் தர்க்கு ஊகே அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல்லா யோசிக்கிறது அனுமானம் பண்ணுறதுன்னு அர்த்தம் அனுமான சாஸ்திரம் அது நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்காகவே வருஷக்கணக்காக பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் வருமான தர்க்கசாஸ்திரம் மாதிரம் படிக்கிறாங்க வருஷக்கணக்காக இல்லை ஆயுசு பரியந்தம் படிக்கிறாங்க இப்போ இருக்கிற சுங்கேரி ஜெகத்குரு நிறைய நேரம் தர்க்கசாஸ்திரத்துக்கு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு நிறைய மற்ற சாஸ்திரங்களும் தெரியும் இருந்தாலும் அந்த சாஸ்திரத்துக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இருக்கட்டும் அஹா அமன்யத்தை அவன் நன்றாக சிந்தித்தான் அப்போ இதிலேருந்து ஒரு விஷயம் தெரிகிறது அவன் சிந்திக்கக்கூடிய சக்தி இருக்கு அவன் கொஞ்சம் தப்பாக சிந்திக்கிறானோ ரெடியாக சிந்திக்கிறான் யோசிக்கிறான் அது ஒரு குவாலிட்டி ஸ்ரத்தையும் இருக்கணும் திங்கிங் பண்ணணும் சில பேருக்கு திங்கிங் பவர் இருக்கும் ஸ்ரத்தை இருக்காது சில பேருக்கு ஸ்ரத்தை இருக்கும் சிந்திக்க மாட்டான் சொன்னதை அப்படியே நாங்கள் பிளைண்டாக ஒத்துக்கிறோன்னு அதுவும் கூடாது நீ யோசித்து புரிஞ்சு ஒத்துக்கும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் இதில் அப்போ நச்சுக்கேதஸ்தனுடைய குவாலிஃபிகேஷன் எப்படி போயின்ட்டுருக்கு பாருங்க இது ஒன்று சகா மன்னியது என்ன சிந்தனை பண்ணினா அதுதான் அடுத்த மந்திரம் அடுத்த அடுத்தம் இருக்குழு சேதை எப்படி சிந்தித்தான் அடுத்த மந்திரம் படிக்கலாம் அனந்தோக தாண்டி தான் பீத்தஜோனிந்திரமே தான் சி தாத் முக்கியமாக நச்சுக்கேத பசுமாட்டை பார்க்குறான் பசுமாடு வந்து தண்ணி குடிக்கக்கூட சக்தி இல்லையா பீத்தோத காஹா பீத்தம் உதக்கம் யாபிகி தாஹா பீத்தோத காஹா தண்ணி குடிக்கிறதுக்கு கூட சக்தி இல்லாமல் போயிட்டு தான் அது கொஞ்சம் எக்ஸாஜ்ரேஷனாகவும் இருக்கலாம் வச்சுக்கோங்க அதாவது குடிக்க வேண்டிய தண்ணியெல்லாம் குடிச்சு முடித்தாச்சு டாக்டர் வேறு சொல்கிறார் வயசானவருக்கு என்ன சொல்கிறார் சில ஜாதி வந்துவிடுத்துன்னா தண்ணியே குடிக்காதுங்கிறார் ஒருத்தன் தண்ணி நிறைய குடிச்சேன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகுங்கிறான் இன்னொருத்தன் சொல்கிறான் தண்ணி அப்படியே ஒரு ட்ராப் விடும் இதா குடிக்கப்படாது குடித்தா என்ன ஆகுனா செத்து போயிடுவேன் என்ன குடிக்கலைன்னாலும் செத்து போயிடுவேன் என்ன பண்ணுறது நீ உன்னை சாக விடுறதில்லேன்னு அர்த்தம் கஷ்டப்பட்டு தான் சாகும் உதக்கம்னா ஜலம் பீத்தம்னா குடிக்கிறது பீத்தோதக்காகனா குடிக்க வேண்டிய ஜலமெல்லாம் குடித்து தீத்தாச்சு இனி குடிக்கிறதுக்கு சக்தி கிடையாது சரி ஜக்திருணாக தண்ணியே குடிக்கிறதுக்கு சக்தி இல்லைன்னா புல்லையாக தேவிட முடியும் அது சொல்கிறது ஜக்தம் பக்ஷிதம் திருணம் யாபிகி தாகா ஜக்த திருணாகா அதுக்கு வந்து புல்லை சாப்பிட்றதுக்கு கூட சக்தி இல்லை அப்புறம் அடுத்தது என்னதுன்னா துக்தோஹாக துக்தம்னா பால் கறக்க வேண்டிய பாலெல்லாம் கறந்தாச்சு மடி பூர்ணமாக வத்தி போயிடுச்சு ஆக பால் கறக்கிறதுக்கு சக்தி இல்லை பால் கிடையாது நிரிந்திரியாகா நிரிந்திரியாகனா என்ன அர்த்தம் அதுக்கு இனிமே குட்டி போட முடியாது குட்டியை உண்டு பண்ணவும் முடியாது குட்டி போடவும் முடியாது நெருந்திரியாக நெருந்திரியாக பிரஜன அசமர்த்தாக ஜீர்ணாக நிஷ்பலாக காவா அந்த காலத்தில் அடிமாட்டு கொடுக்குறது இல்லைன்னு தெரியுது அது சாகரை வரைக்கும் இது பண்ணி அதுக்கு ஏதோ ஒரு சம்ஸ்காரம் பண்ணி அது புதைச்சுடுறது சம்பிரதாயத்தில் ஒரு வழக்கம் இருக்குது பசுமாட்டுக்குள்ளே இருக்கிற ஜீவன் அடுத்த சரீரம் வேதம் படிக்கிற பிராமண சரீரம் எடுக்கும் அப்படின்னு ஒரு பழக்கத்தில் உண்டு கோபிராமணேபிய சுபவஸ்து நித்தியம் அது வேற விஷயம் இருந்தாலும் நெரிந்திரியாக நெருந்திரியாகன்னா என்ன அர்த்தம் குழந்தை பெத்துக்கவோ குழந்தையை உண்டு பண்ணுறதுக்கோ சக்தி போயாச்சு நிரிந்திரியாக காலப்பசு இந்த பசு ஆண் பசு பெண் பசு எல்லாம் எதனாச்சு என்னாச்சுன்னா தாகா ததத்து அதை யார் கொடுக்குறானோ சஹா தான் கச்சதி இந்த மாதிரி பசுக்களை தானம் பண்ணுறவன் அதை அடைவான் எதை அடைவான் தே அனந்தா நாம லோக்காக கச்சதி லோக்கான் கச்சத்தின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் இந்த உபநேஷத்துல எல்லாம் சில இடங்களில் சிரமமாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு அந்த புஸ்தகம் இருக்குது அந்த புஸ்தகத்தை பார்த்துக்கோங்க அன்பயத்துக்கு அந்த புஸ்தகத்தை பார்த்துக்கோங்க சந்தேகம் இருந்தால் கெளுங்கும் அனந்தானா நந்தன்ன ஹாப்பினஸ் சந்தோஷம் ந நந்தா அனந்த அன்ஹாப்பினஸ் அதாவது துக்கம் நரக்கம்னு அர்த்தம் இந்த மாதிரி பசுவை தானம் பண்ணினா நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம துணியெல்லாம் கொடுக்குறோமே நல்ல துணியாக வாங்கி தானம் பண்ணுவோம் அதுக்காக வேண்டி வேண்டான்னு இல்லை அதாவது கொடுங்கோ நல்ல புது புது துணியாக வாங்கி தானம் பண்ணுவோமா என்ன வாங்கி நம்ம கட்டின்னு தான் கொடுப்போம் அதுவாக கொடுக்கணும் அதை கொடுக்காமல் இருக்கக்கூடாது நமக்கு நிறைய சேர்ந்து போயிடுத்து அப்போ என்ன பண்ணுறதுன்னா எல்லாத்தையும் கொடுங்க எத்தனையோ ஆர்ஃபனேஜ் இருக்குது எத்தனையோ பேருக்கு புடவையே துணியே இல்லாமல் இருக்கா எல்லாேருக்கும் போகட்டும்னு சொல்கிறோம் இவன் என்ன யோசிக்கிறான்னா ஐயோ இதை தானம் பண்ணால் அப்பா நரகத்துக்குள்ளோ போவார் இவன் படிச்சிருக்கான் எங்கேயோ கேட்டிருக்காங்க சின்ன பையனாக இருக்கிற பற்றி பாரு நமக்கு உபயோகமாகறதான் மற்றவாளுக்கு கொடுக்கணும் நமக்கு உபயோகப்படாததை மற்றவனுக்கு கொடுத்தா நமக்கு கெடுதல் தான் வரும் அப்படின்னு எங்கேயோ பாடம் கேட்டிருக்காங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறார் எல்லாத்தையும் கொடுக்கணுங்கிற இடம் இங்கே விதி எல்லாம் நல்லதெல்லாம் கொடுத்துட்டு தான் இதெல்லாம் கொடுக்குறார் அவர் அதாவது உபயோகப்படும் ஏதோ ஒரு உபயோகப்படும்னு வச்சுங்கோனே அது ஷாணி போட்டால் அந்த ஷாணியாவது உரமாவது ஆகும் கொஞ்சம் நீங்கள் இது கொஞ்சம் எக்ஸாஜ்ரேஷனாக நினச்சிக்கணும் ஏதோ ரொம்ப யூஸ் ஆகாது ரொம்ப ஒன்றும் உபயோகப்படாது தானம் பண்ணுறாரு ஆக அனந்தா நாம லோக்காக ச துக் சந்தோஷம் இல்லாத உலகம்னால் அது சொல்கிறது கூட ப்ரெசன்டேஷனை பாருங்க சந்தோஷம் இல்லாத உலகம்னா என்ன அர்த்தம் துக்கமான உலகம் அங்கே போய் கஷ்டப்படுவான் அப்படி இல்லவோ சாஸ்திரம் சொல்லியிருக்கேன் அப்பா இப்படி பண்ணுறாரு அப்பா நரகத்துக்கு போகிறத பையன் தடுக்க வேண்டாமா இது ஒரு குணம் பிறர் துன்பப்படுவதை சகிக்காதவன் நச்சுக்கேத்து அவன் வந்து அது சரியாக பண்ணுறானா தப்பா ஞாயம் வச்சுக்கணும் நிறைய பேர் அப்பாவை குறை சொல்லுவாங்க அவங்க அப்பாவிட இவன் ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது விஷயம் இல்லை அவர் பண்ண வேண்டிய இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காரு அவரை குறை சொல்கிறதுக்கு நமக்கு யோகியதை இல்லை அப்படி எங்கேயும் சொல்லவும் இல்லை ஆதிசங்கர் எங்கேயாவது நஜிகேஷோட அப்பா தப்பாக பண்ணினார் அப்படின்னு எழுதவே இல்லை அவர் யாகம் பண்ணார் யாகத்தில் எல்லாத்தையும் கொடுக்கணும் இவன் இதை மாத்திரம்தான் பார்த்துருக்கான் இந்த மாதிரி யாகம் பார்த்துருக்க மாட்டான் விஸ்வஜித்தியாகம் அவன் பார்த்தது சின்ன பையன் மற்ற யாகங்களில் வேணால் கொஞ்சம் நல்லதெல்லாம் வச்சு கெடுதலெல்லாம் வச்சுட்டு நல்லதெல்லாம் கொடுக்கணும் ஆனால் இந்த யாகத்துக்கு அந்த விதி வராது எல்லாத்தையும் கொடுத்தாகணும் ஆக என்ன பண்ணுறான் மற்றவங்க கஷ்டப்படாமல் இருக்கணும்னு நினைக்கிறான் அப்பா கஷ்டப்படக்கூடாது அப்பா மாத்திரமில்லை பின்னால் அவன் பேச போகிறது பாருங்கள் உலகமே சௌக்கியமாக இருக்கணும்னு நினைக்க போகிறான் அதுக்காக சொர்க்கத்துக்கான வித்தியை கேட்க போகிறான் நச்சிகேதஸ் எமதுமராஜா கிட்ட அவனுக்கு எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த எண்ணம் நச்சுகேதஸுக்கு இருக்கிறது இது ஒரு குணம் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ எங்கள் அப்பா வந்து நரகத்துக்கு போகிறத நான் எப்படி இது மட்டும் நான் தடுக்க வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறான் அந்த எண்ணம் வருது யாகசாலையில் யாகங்கள்லாம் நடந்துட்டுருக்கு தானங்கள்லாம் ரொம்ப விசேஷமாக கம்பீரமாக நடக்கிறது நீங்கள் இதெல்லாம் கற்பனை பண்ணணும் அந்த யாகசாலையை இமேஜின் பண்ணி பார்க்கணும் அந்த யாகசாலையில் இவர் பண்ணுறதை பார்க்கணும் இவரோட நச்சிகேயோடய அப்பா அம்மாவை நினச்சி பார்க்கணும் அந்த புரோஹிதரை நினச்சி பார்க்கணும் அங்கே இருக்கிற பிராமணர்கள் ரித்திக்குகள் அந்த யாகசாலையவே நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கணும் அப்போ தான் நீங்கள் இதை வந்து புரிஞ்சிக்க முடியுது மனசில் வாங்கிக்க முடியும் இவன் இப்படியே யோசிக்கிறான் என்னடா அது இது பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறான் பார்த்துட்டு என்ன பண்ணுறான் இதெல்லாம் அவனுடைய சிந்தனைகள் அவனுடைய சகா அமன்யத்தை படித்தோம் இல்லையா அவன் நினைத்தான் அவன் நினைத்தான்னா என்ன நினைத்தான் இதெல்லாம் அப்பா தானம் பண்ணுறாரு அப்பா வந்து நரகலோகத்துக்குள்ளவோ போவார் அப்படித்தானே இதெல்லாம் தானம் பண்ணால் நரகலோகத்துக்கு போவான்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோமே அப்படின்னு யோசித்தானோ அதை எப்படியாவது தடுக்கணும் அப்பா பண்ணுற இந்த தானத்தை தடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்பாட்ட போய் நேரடியாக சொல்கிறதா அப்பா இதெல்லாம் பண்ணாதீங்க நரகத்துக்கு போகன்னு இப்போ பாடம் நடத்தினு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் இந்த யாகம் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாம் நீங்களே எப்படிலாம் பண்ணினா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அது மரியாதை குறவு அதுவும் இருக்குது அப்பா கிட்ட ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கணும் என்னெல்லாம் குணம் வரும் அப்பா கிட்ட மரியாதையாக நடக்கணும் அதே சமயம் அப்பா நரகத்துக்கு போகிறத தடுக்கவும் வேணும் மரியாதை குறவாகவும் நடக்கக்கூடாது அதே சமயம் அப்பா செய்கிற தவறான காரியத்தை தடுக்கவும் வேணும் அவர் தவறு பண்ணலை இவன் நினைக்கிறான் தடுக்கவும் வேணும் என்ன பண்ணுறது பாருங்கள் அடுத்த மந்திரம் சகோவாச்ச பிதரம் தத்தக மாந்தாசீதி திருத்தம் தகும்ஹோவாச்ச மிருவே தாமீதி சகோவாச்ச பிதரம் தடக மாந்தாசீய் திருத்தோவாச்சமீதி கதஸ்பீட் போக சா பித்தரம் உச்ச சோவாச்ச பரம் அவன் அப்பாவினிடத்தில் பேசினான் என்ன பேசினான் ஹே தத தாத்த அப்பா மாம் கஸ்மை தாசிய உவாச்ச அப்பா என்னை யாருக்கு கொடுக்க போகிறேன் தத்த ந ஹே தத்த தாத்த மாம் என்னை கஸ்மை தாஸ்ய என்று சொன்ன கன்னியானந்தான் கேட்டிருக்கோம் புத்திரதானம் எங்கேயாவது கேட்டிருக்கோமோ உண்டு புத்திர தானம் கொடுக்கறதுன்னு இருக்கு ஸ்வீகாரம் கொடுக்கறது அது ஒரு தர்மம் புத்திரன் இல்லாதவனுக்கு புத்திரனை தானம் பண்ணுறது அது ஒரு தர்மம் அது ஒரு புண்ணிய கர்மாவாக சொல்லியிருக்கு புத்திரஸ்வீகார விதிஹி சாஸ்திரத்தில் ரொம்ப அழகாக இருக்குது அதெல்லாம் எந்த வயசில் புத்திரனை சுவீகரிக்கணும் எந்த வயசு அது எப்படி சுவீகரிக்கணும் அதுக்கெல்லாம் வியவஸ்தை பண்ணியிருக்கு இவன் என்ன கேட்குறான்னு அப்படி இல்லை இங்கே யாகத்தில் வந்து எங்கேயாவது பையனை கொடுக்கணும்னு கிடையாது அது தனி இது யாகத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை யாகத்தில் கன்னியாதானம் கூட பண்ணலாம் யஜ்யசாலையில் எத்தனையோ நான் பார்த்துருக்கேன் அதுலேருந்து நான் தப்பிச்சிருக்கேன் ஒரு யாகசாலையில் எனக்கு தானம் பண்ண வந்துட்டார் ஒருத்தர் பண்ணியிருந்தால் நம்ம இப்படி பாடம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது இன்றைக்கி நடந்தது நிஜமாகவே இல்லை மந்திரம் சொல்கிறதெல்லாம் கேட்டுவிட்டு ஒருத்தர் வந்து இப்போவே என் பொண்ணை இந்த யாகசாலையில் தானம் பண்ணுறேன்னு எனக்கு வேதம் சொல்லி கொடுத்த குரு என்ன பண்ணார் அவங்க அப்பாட்டை கேட்காமல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த நேரத்தில் தடுத்து விட்டார் இல்லை பரவாயில்லை பண்ணிவிடுங்கோன்னு சொல்லிவிட்டார்னு வச்சுங்க இங்கே ஊருக்கு வரத்தே நான் அந்த தான் வரணும் நடந்தது ஒரு யாகத்தில் இப்படி நல்லவேளை அன்னைக்கு தப்பிச்சதுதான் கஸ்மை மான் தாசிய சீதி என்ன யாருக்கு தானம் பண்ண போறேள் அப்படின்னு கேட்டான் அவர் என்ன பண்ணாருன்னா இக்னோர் பண்ணார் அவன இன்னும் இது இப்படி பேசுறாங்க இந்த நேரத்தில் வந்து இப்படி வந்து இது பண்றானே டிஸ்டர்ப் பண்றானே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணார் அவர் அதனால் என்ன பண்ணிட்டார்னா அவனை பொருட்படுத்தலை விட்டுட்டார் இவன் என்ன பண்ணான்னா இவனுக்கு மனசில் அந்த ஸ்ரத்த ஆவிவேஷ அது ஸ்ரத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தடுக்கணும் தடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குது அதனால் என்ன பண்ணான்னா த்விதீயம் திருத்தீயம் ரெண்டாவது தடவை சொன்னான் ஹே தாத்த கஸ்மை மாம்தாசியசி காதில் விழல போட்டிருக்கு அப்பாவுக்கு யக்ஞசாலையில் சத்தங்க எங்களை போடு ரெண்டாவதுரம் கேட்டான் அப்பவும் இக்னோர் பண்ணார் திருத்தீயம் மறுபடியும் சொன்னார் உடனே சங்கராச்சாரர் சொல்கிறார் அவருக்கு அவருக்கு கோபம் கொடுத்தான் ஏன்னா அவர் வந்து நீங்கள் பார்த்துங்க அவர் எவ்வளோ பிஸியாக இருப்பார்னு கற்பனை பண்ணி பார்த்து ஒய்ஃப் வேற கையில் பாத்திரம் பஞ்ச பாத்திரத்தை வச்சுன்னு நிற்கிறா நிறைய ருத்விக்குகள் எல்லாம் ஏகப்பட்டது இருக்குது இவன் போய் அப்பாப்பா என்னை யார் கொடுக்குறேன்னுப்பா அப்படின்னா போட அந்த பக்கம் போட அப்படின் திரும்பும் அப்பா அப்பா என்னை யாருக்கு கொடுக்க போறீர்கள் திரும்ப அப்பாப்பா கோபம் தொடுத்த நாயம் குமாரஸ்வபாவகா இது சின்ன பையன் எப்படி அப்படின்றதுன்னு சொல்லிட்டு உடனே சொன்னாரான் மிருத்யவே துவா ததாமி எவனுக்கு கொடுப்பேண்டா உன்னை அப்படின்னு விட்டா என்ன தெரியுறது எவ்வளோ பெரிய ரிச்சுவல் பண்ணினாலும் சில சமயம் இந்த கோபம் இருக்கு அதுக்கு எல்லாரும் அடிமை தான் அதனால தான் நமஸ்தேருமன்யவே சிவபெருமான் கோபப்பட்டார்னா அவ்வளோதான் கோபத்துக்கு நமஸ்காரம் நமோஸ்து கோபதேவாயன்னா அதனால பெரிய யாகம் பண்ணுறார் இவ்வளோ எல்லாம் பண்ணின்னு இருக்கார் ஆனால் வெகுளி குணமெனும் குன்றேறி நின்றார் வள்ளுவர் அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தலறிது அது பாருங்க குணமெனும் குன்றேறி நின்றார் நல்ல குணம்ங்கிற குன்றேறி நின்றிருந்தாலும் கூட ஒரு க்ஷண கோபம் வந்ததுன்னா அந்த கோபத்தை நம்மளால தாங்கிக்க முடியாதுன்னு ஒரு மீனிங் மகான்கள் கோபம் வர்ற மாதிரி நடந்து கூடாது அவங்க ரொம்ப கோபிச்சு சடனா ஒரு கோபம் சின்னதா வந்ததுன்னா கூட ஒரு க்ஷண்தான் இருக்கும் என்ன ஏன் அப்படி அவங்களுக்கு அகோராத்திரம் பாபிஷ்டே மரணாந்தகா கோபத்துக்கு இது பெரியவங்களுக்கு வர்ற கோபம் ஒரு க்ஷண்தான் இருக்கும் கொஞ்சம் ரெண்டும் கெட்டானா இருந்தால் ரெண்டு மணி நேரம் போகாத பக்கத்தில் பட்டாபிஷேகம் இன்றைக்கிபான் இந்த வாத்தியாரெலாம் பாடசாலையெல்லாம் இந்த அந்த காலத்தில் பிளேடு சும்மா இஷ்டத்துக்கு இழுப்பான் ஷவரம் அதனால் என்ன ஆகும்னா ரொம்ப எரிச்சல் இருக்கும் அவருக்கு இன்னைக்கு பட்டாபிஷேகம்னு பேர் ஷேவிங்னால் அதுக்கு பட்டாபிஷேகம்னு பேர் அல்ல ஷேவிங் பண்ணி என்னாச்சு நான் அப்படியே எரிச்சலோடு இருப்பார் இந்த தலையில் அந்த காலத்துலலாம் இந்த தேங்காய்ண்ணையெல்லாம் தொடக்க மாட்டான் தேங்காய்ண்ணெண் இப்போ எல்லாம் கூலிங்காக நல்லமாக வச்செல்லாம் தடவுறான்னு அதெல்லாம் தடவினா ஆச்சாரக் குறைவு அதனால் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அந்த எரிச்சலோடு இருப்பார் அன்றைக்கி வாத்தியார் பட்டாபிஷேகம் பண்ண இன்றைக்கி பையன் இருக்கணும் எதா பண்ணால் அவ்வளோதான் அடி அதிகமாக விழுந்துடும் அப்படிலாம் சொல்கிறது உண்டு அது எதுக்கு சொல்கிறேன்னா உத்தமே கஷண கோபாத் மத்தியமே கட்டிகாத்வயம் ரெண்டு மணிநேரம் இருக்குமா யாருக்கு கொஞ்சம் ரெண்டு மணி நேரம் உருஉருன்னு இருப்பான் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சரியாக போய்டும் அதமே சாத் அஹோராத்திரம் இன்னும் கொஞ்சம் மட்டமான ஆளுன்னா அன்றைக்கி முழுக்க ஹோல் டே அவுட் இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை தண்ணி வரல ப்ளம்பரோட சண்டே அன்னைக்கு முழுக்க தான் அதமே சில பேருக்கு என்ன நான் பார்ப்பிஷ்டே மரணாந்தக்கா மகா பாபிக்கு கோபம் வந்து சாகர வரைக்கும் போகாதான் நான் மறப்பேன்னு நினச்ச செத்தா கூட மறக்க மாட்டேன் செத்தா நீ மறந்து ஏன் போக போகிறேன்னா செத்தால் அடுத்த தினமாவில் வந்து இணைஞ்சிடும் அது மாதிரி என்னது என்ன போய் டிஸ்டர்ப் பண்ண உடனே கொஞ்சம் இரிட்டேட் ஆகிட்டார் எரிச்சல் வந்துவிடுத்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல சொல்ல துவா மிருத்யவே ததாமி உன்னை யமனுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு உடனே யோசிச்சானா இது வந்து நிறைய கதை இருக்கு மகாபாரதத்தில் ஒரு கதை வருது இதே மாதிரி அங்கேயும் இப்படிதான் கோபம் அங்கே வேற கதை அங்கே என்ன ஆகிடுறது இவர் என்ன பண்றார் அந்த கதை இந்த கதை வேற என்ன பண்ணுறார் ஒரு நாள் நதிக்கரையிலருந்து வர்றார் யார் இந்த உத்தாலக்கி உத்தாலக்கி அவுத்தாலக்கி எல்லாம் பேர்லாம் மாறுறது வந்துட்டு என்ன பண்ணுறார் பையனை இந்த மாதிரி நான் நதிக்கரையில் மறந்து போய் வச்சுட்டு வந்துவிட்டேன் தர்ப்புல்லையும் சமீத்தையும் போய் எடுத்துட்டு வா அப்படிங்கிறார் அப்படி இருக்கு கதை இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக ரொம்ப திங்க் பண்ணுற விஷயம் இல்லை அது அது இன்னொரு மகாபாரத்தில் இன்னொரு ஸ்டோரி காட்டக பிராம்ணத்தில் இன்னொரு ஸ்டோரி இங்கே ஒரு ஸ்டோரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சேம் ஸ்டோரி ஆனால் விஷயங்கள் மாறுது மகாபாரதத்தில் வர்ற கதை எப்படி இருக்குதுன்னு கேட்டால் போய் எடுத்துகிட்டு வாங்குறாரு இவன் போய்ட்டு வந்து சொல்கிறான் அங்கே ஒன்றும் நான் பார்க்கல எதையும் பார்க்கல நம்ம எப்படி சொன்னாலும் தெரியாது எதையும் பார்க்கலாம் எமனை போய் பாரு அப்படின்னா எமம் பசிய கிமப்பி நான் பசியாமின்னா எமம் பசியனு விட்டாரான் பொத்துன்னு விழுந்துட்டான் பிராமணன் வாக்கு பொய்க்காது உடனே உத்தமமான பிராமணனாக இருந்தால் பொய்க்காது அவன் உடனே பொத்துன்னு கீழே விழுந்துட்டான் விழுந்த உடனே அவருக்கு மனசுக்கு துக்கம் வந்துடுச்சு அவன் அழுகிற ராத்திரியெல்லாம் எழுந்துட்டு இருக்கார் இந்த பையன் போயிட்டானேன்னு அந்த கண்ணிலிருந்து வர்ற ஜலம் விழுந்து விழுந்து இந்த பையன் உடம்பு நினைஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் திடீர்னு அவன் எந்திரிக்கிறான் காலமுறை எழுந்தா அவன் உடம்புல பிரகாசமா இருக்கு பிரகாசமா இருக்கு கேட்கிறார் எப்படிறா நீ எழுந்த செத்து போன நீ எப்படிறா எழுந்த அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏதாவது அதிசயத்தை கண்டு அவன் உடம்பு ரொம்ப பிரகாசமா இருக்கேன் அப்படின்னு உடனே தான் யமலோகத்துக்கு போன கதையெல்லாம் சொல்றான் அங்க போனேன் அவரை பார்த்தேன் அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு அவனுக்கு கோதானத்தோட மகிமையெல்லாம் சொல்றார் பசுமாட்ட தானம் பண்றதுனுடைய மகிமையை பத்தி அந்த மகாபாரத்துல இந்த கதை வருது அங்க நாச்சிகேதன்னு பேர் நச்சிகேதன்னு இரு அதே மாதிரி காட்டக பிராமணத்துலையும் வருகிறது இதே மாதிரி அங்கே ஸ்வரத்தோடு இருக்கு குஷன் ஹவைவாஜஸ் சர்வ வேத சுந்தே தா நாம புத்திர ஆச தகம் ஹ குமார சந்தம் தட்சிணாசு நீயமானசுர்தாவிவேஷோத சொல்லி மந்திரம் வருது இதேமாதிரி அங்க வந்து யாகந்தான் வருது நாச்சிகேதயனம் யோனிங் நாச்சிக்கேத்தஞ்சு வேத சாவித் சாவித்ரா அக்னி சொல்லி சஞ்ஞானம் விஜயானம் பிரானஞ்சிஜான சங்கல்பமான பிரகல்பனமுல்பனமுளு க்ளப் அதில் தான் இந்த வாத்தியர்வசீய ஆயுத்சம் பூதம் பூத்தம் சித்ரஹ்கேது சம்பான் ஜோதிஷ் மாகஸ்தேஜஸ்வநாதபன்னு ரோச்சனோ ரோச்சமான சோபனஷோபமான கல்யாண அதுல தான் வருது இந்த மந்திரம் ரோச்சனோ ரோச்சமான அதுல வந்து அந்த மந்திரம் வந்து இந்த சம்கியானம் ஏன்னா செங்கல் ஒரு கல்லுக்கு பேரு சமையானம் ஒரு கல்லுக்கு பேரு ஒரு செங்கலுக்கு பேரு பச்சக்கல்லு சுடாத செங்கலை அடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம் எப்படி செங்கலை அடுக்கிறோங்கிறது ஒரு பெரிய சயின்ஸு சம்ஜானம் விஜானம் பிரஜானம் ஜான அபிஜானது சங்கல்பமானம் உபகல்பமானம் அதில் தத்துவார்த்தங்களும் அடங்கியிருக்கு இந்த யாகங்களை பற்றி பேசுகிறது காட்டகத்தில் ஆனால் இங்கே வர்றதே வேறு இப்படி சொன்னாரோ இல்லையோ என்ன சொல்கிறான் யோசிக்கலாம் யார் நச்சுக்கே தான் திங்க் பண்ணுறான் திரும்பவும் ஏன் அப்பா திடீர்னு இப்படி பேசி விட்டார் என்னை எவனுக்கு கொடுக்குறேன்னு விட்டார அப்படின்னு இரிட்டேட் பண்ணது இவன் தான் நம்ம இரிட்டேட் பண்ணோம் அதனால்தான் இரிட்டேட் ஆகி அவர் சொன்னார்னு எனக்கு சொன்னலை சின்ன பையன்தானே அதாவது விஷயமும் தெரிஞ்சிருக்கு ஆனால் ரொம்பவும் மெச்சூடாக இல்லை அது சுச்சுவேஷன் இப்படி இருக்குது அப்படி புரிஞ்சுக்கணும் இப்போ அடுத்த மந்திரத்தை படிப்போம் மிஸ்விமஸ் கர்த்தியம் எண்மைய கரிஷியோ மி ம கிஸ் கர்த்தவியம் என் மயாத்திய கரிஷதி இது அவனுடைய திங்கிங் அப்பா சொன்ன உடனே எவனுக்கு என்னால் ஏதாவது பிரயோஜனம் ஏற்படுமா எப்படி பாருங்களேன் நாம் மற்றவங்களுக்கு பயன்படணும்னு நினைக்கிற புத்தி உனக்கு இருக்கு நான் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் மற்ற வாழ்லாம் நமக்கு உபயோகமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் ஒரு சொல்கிறா அந்த காலத்தில் எல்லாம் ஜனங்களை எல்லாரும் நேசிப்பாளாம் பொருள்களை எல்லாம் பயன்படுத்துவாளாம் இப்போ மாறி போயிட்டு உலகம் பொருள்களை நேசிக்கிறார்கள் மக்களை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு புரியிறதோ அப்பெல்லாம் வந்து நமக்கு வசதிகள்லாம் கம்மி ஏதோ ஆ வீடெல்லாம் என்ன ஒரே டாய்லெட்டை வச்சுருந்து இருபத்தஞ்சி பேரை மெயின்டைன் பண்ணுவோம் டாய்லெட்டும் வந்து என்னது எப்படி இருக்கும் தெரியாதா அப்படிலாம் வாழ்ந்துருக்கு இன்றைக்கி தானே இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் சௌரியங்கள்லாம் இருக்குது ஆக எப்படி யோசிக்கிறான் பாருங்க வாட் இஸ் தி யூஸ் என்னால் யம என்ன பிரயோஜனம் ஏற்பட போகிறது இங்கே இருக்கிற யாராக ருத்திக்கு கொடுத்தா கூட நான் ரெண்டு மாடாவது மேய்ப்பேன் யம தர்மராஜாவுக்கு என்ன ஆக போகிறது அப்படின்னு யோசிக்கிறான் அது நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய சொல்கிறான் நான் எப்பவும் நல்ல சிஷ்யந்தானே நான் ஒன்றும் மட்டம் இல்லையே ஏன் எங்கள் அப்பா என்ன போய் எவனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னார் எவனுக்கு என்னால் என்ன யூஸ் அப்படின்னு யோசிக்கிறான் யோசிச்சுக்கிட்டே இருக்கான் நீங்களும் யோசிச்சுக்கிட்டே இருங்கோ நாளைக்கு பார்ப்போம் ஓம் சகனாபூ சஹன்தூ சஹ வீரியங்கரவா வகை ओम ओम शांति शांति शांति ீீீமூ மா